பாடம் நாற்பத்தி எட்டு நல்லோர்களை ஏழைகள் ஆகியோரை எச்சரித்தல் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்கள் குற்றம் புரியாதிருக்கவே எவர்கள் துன்பம் அளிக்கின்றார்களோ அவர்கள் ஒரு மாபெரும் அவதூறையும் வெளிப்படையான பாவத்தின் விளைவையும் தம்மீது சுமந்து கொள்கிறார்கள் முப்பத்தி அத்தியாயம் ஐம்பத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் எனவே அனாதையை வெறுக்காதீர் யாசி போரை விரட்டாதீர் தொன்னூற்றி அத்தியாயம் ஒன்பது மற்றும் பத்தாவது வசனங்கள் இந்த தலைப்பின் கீழ் நிறைய ஹதீஸ்கள் உள்ளன முன்னூற்றி எண்பத்தி ஹதீஸ் இந்த இடத்திற்கு பொருத்தமானதாகும் மேலும் இருநூற்றி அறுபத்தி ஹதீஸும் பொருந்தும்